அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோரும் அவா இந்த குரலுடைய பொருள் ஒருவனை வஞ்சிப்பது அவா ஓருங்கிறது சிந்தித்து பார்த்தால் அப்படின்னு அர்த்தம் நன்கு சிந்தித்து பார்த்தால் ஒருவனை வஞ்சிப்பது வஞ்சிப்பதுன்னு சொன்னால் மறுபடியும் பிறவியை கொடுக்கறதுன்னு அர்த்தம் துன்பம் நிறைந்த இன்பத்தை கொடுக்கறது அப்படி துன்பமில்லாத இன்பத்தை கொடுக்காம துன்பம் கலந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஆசையோடு புரியக்கூடிய சுயநலச் செயல்களுக்கு இருக்கிறது ஆகவே ஒருவனை ஓரும்னா நன்கு சிந்தித்து பார்த்தால் நம்ம ஏற்கனவே படித்தோம் செயற்பாலதோறும் அரணே உயர்ப்பாலதோறும் பழின்னு அரண் வலியுறுத்தல்ல ஓரும்னா ஆழ்ந்து நன்கு சிந்தித்து பார்த்தால் ஓர்ந்து பார்த்தால் அப்படிங்கிற கருத்தை கொடுக்கிறது ஆக இந்த மனித உடலில் வாழக்கூடிய உயிரை ஜீவாத்மாவை வஞ்சன பண்றது ஆசைதான் கூடவே இருந்து ஹித சத்ரூம்பர் தாயுமானவர் நமக்கு ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி நமக்கு கெடுதலை பண்ணிடும் இந்த ஆசை ஆக ஒருவனை வஞ்சிப்பது அவா ஆகையினால நன்கு சிந்தித்து பார்த்தால் இந்த ஆசைக்கு பயப்படுறது தான் தர்மங்கிறார் அஞ்சுவது ஓரும் அரணே ரெண்டு ஓரும் இருக்கு எனவே சிந்தித்து பார்த்தால் நம்மை வஞ்சிப்பது ஆசைதான் எனவே இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தா நம்ம ஆசைக்கு பயப்படணும் இந்த ஆசை வந்து அதர்மமான ஆசை நமக்கு வரக்கூடாது மோக்ஷத்தை அடையணுங்கிற ஆசையை உடையவர்களாக அதுக்குள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அஞ்சுவது ஓரும் அரணே அது தர்மந்தான் ஆசைக்கு பயப்படுறது தர்மம் தான் நியாயந்தான் இந்த குரல்ல வள்ளுவர் உபதேசம் பண்றார் நம்ம கீதையில் படிச்சிருக்கோம் இந்த பொிகளுக்கு புலன்களில் பொருந்துறதுனால விருப்பு வெறுப்பு அதிகமாகிறது அதுக்கு வசப்படக்கூடாது ஏன்னா இந்த ஆசை விருப்பு வெறுப்பு இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிற அறிவு செல்வத்தை பறித்து போகிற வழி பறித்திருடர்கள் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார் அது மாத்திரமில்லை பகுத்தறி உள்ளவனுக்கு இந்த ஆசை எப்பொழுதுமே எதிரியாக இருக்கிறது அஜானிய துன்பப்பட்ட பிறகு ஆசையினால் கஷ்டப்பட்டவம்பான் ஆனால் இந்த ஆசை வரும்போதே நமக்கு சத்ரு வருகிறான் அப்படிங்கிறத புரிந்து அது மாத்திரம் இல்லை ஒருவனுக்கு வஞ்சனை பண்ணுறது அவ ஆசைன்னு சொல்கிறதுனால இன்னொரு கருத்து என்னென்னா அவன் நல்ல புண்ணியங்களை பண்ணியிருந்தா கூட ஆசையினால் மறுபடியும் பிறந்து துன்பப்படுவான் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லை இந்த நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவாறுத்தல் இதெல்லாமே மோக்ஷத்துக்கு சாதனங்கள் தான் இதில் அவா அறுத்தல் வந்து நேரடியான சாதனம் மற்றதெல்லாம் பரம்பரை சாதனம் ஆக வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்ந்து துறவை மேற்கொண்டு மெய்ப்பொருளை உணர்ந்து அவாவை அறுத்தாதான் மோட்சம் ஆக மோட்சத்துக்கு டேரெக்ட்டு சாதனமாக இருக்கிறது அவா அறுத்தல் இதுவே இந்த குரட்பாவினுடைய பொருள் அடுத்த குறட்பாவை நாளைக்கு சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்